நற்றிலை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மீறும் செய்யப்போறது துளசி வடை செய்ய தேவையான பொருட்கள் துளசி ஒரு கப் கடலப்பருப்பு ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் பூண்டு நாலு சுக்கு ஒரு தொண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் பச்சை ரெண்டு உப்பு ஊசி எண்ணெய் குறிப்பதற்கு தேவையான அளவு கொத்தமல்லி சிறிது அளவு கருவேப்பிலை செய்முறை முதல்ல நம்ம வந்து கடலப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து வச்சுப்போம் தண்ணி நல்லா இருத்துட்டு அது கூட கொத்தமல்லி துளசி பாதி போட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா அதை அரைச்சிருவோம் கரக்கரான அரைச்சிப்போம் வடை கரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அது கூட அந்த சோம்பு சுக்கு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து இடிச்சு நல்லா இடிச்சுட்டு அது கூட இந்த துளசியும் பேலன்ஸ் துளசி வச்சிருக்குள்ளே அதையும் சேர்த்து இடிச்சு நல்லா இடிச்சிட்டு அதை வந்து அந்த மாவோட சேர்த்துவோம் கலந்துட்டு உப்பு ருசிக்கு ஏத்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையே பொடியா க்ரஷ் பண்ணி அதையும் அந்த மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடை நல்லா கையில தட்டி எடுத்துச்சுட்டு ஸ்டவ பத்த வச்சுட்டு வானல்ல ஊத்தி இந்த வடைய போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி துளசி வடை தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்